पारिजाताय तोत्र कृष्णाय पिता पिता हमस्य माता धाता पिता वेद्यं ிாத்தய भगवान श्री कृष्णर ராஜவித்யா ராஜபுகிய யோகம் என்கிற இந்த அத்தியாயத்தில் இராஜவித்யாங்கிற தலைப்பில் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கான உபாயங்களையும் உபதேசம் பண்ணுகிறார் ஈஸ்வரனை அறிஞ்சு அறவாழ்க்க வாழ்கிறவர்கள்தான் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்கிறார்கள் ஈஸ்வரனை அறியாமல் அற வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் எனவே ஈஸ்வரனை ஈஸ்வரனை ஆன்மீக சாதகர்கள் எப்படியெல்லாம் தியானம் பண்ணலாம் என்பதற்கு உபாயம் சொல்லிக் கொடுக்கிறார் பகவான் எல்லாவற்றையும் இறைவனாக கருதுவதுதான் ஈஸ்வர தரிசனம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் அதாவது காரணம் காரியத்தில் வியாபித்திருக்கிறது தங்கம் நகை முழுவதும் வியாபித்திருப்பதைப் போல குடம் முழுவதும் மண் வியாபித்திருப்பதைப் போல ஆடை முழுவதும் நூல் வியாபித்திருப்பதைப் போல பஞ்சு வியாபித்திருப்பதைப் போல இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் ஈஸ்வர தத்துவம் வியாபித்திருக்கிறது அதில் சிறப்பான அம்சங்களை நாம் ஈஸ்வர தியானத்திற்காக ஈஸ்வரனை சிந்திப்பதற்காக எடுத்துக்கொள்கிறோம் சென்ற ஸ்லோகத்திலே தொடங்கிவிட்டது அகம் கிருத்துரஹம் யஜ்ஞஹஹாங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் அகம் அஸ்ய ஜெகதா பிதா நான் இந்த அனுபவிக்கப்படுகின்ற பிரபஞ்சத்தினுடைய உலகத்தினுடைய पिता தந்தையாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய மாதா இதை தோற்றுவித்த தாயும் நானே தந்தையும் நானே அதாவது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சக்தியை தாயாகவும் தன்னை தந்தையாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறார் அதாவது கான்ஷியஸ்னஸ் அண்டு மேட்டர் ஆகவே கான்சியஸ்னஸும் மேட்டரும் சேர்ந்து இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் அப்படிங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம் ஆகவே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் இந்த இடத்துல தந்தையாக அப்படிங்கிற போது தாயாக சொல்லப்படக்கூடிய மாயாசக்தி மேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸுன்னு அர்த்தம் தாயாகன்னு சொல்கிற போது மேட்டர் தான் அர்த்தம் அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் தாத்தா தாத்தான்னு சொன்னால் எல்லோரும் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு அதாவது எண்ணுகிற நல்ல எண்ணங்களுக்கு தீய எண்ணங்களுக்கான பலன்களை கொடுக்கிறார் நல்ல சொற்களை சொன்னால் அதற்கு இன்பம் வருகிறது பயனாக தீய சொற்களை சொன்னால் பாபம் ஏற்படுகிறது அந்த பாப பலனாகிய துன்பத்தை கொடுக்கிறார் இன்பத்தையும் துன்பத்தையும் வினைகளுடைய பயனாக பகவான் தருகிறார் ஆகவே தாத்தா என்றால் வினை பயன்களை நுகருமாறு செய்பவன் கர்மபல தாத்தான்னு அர்த்தம் எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு அவனுடைய வேலையோட தன்மை அறிஞ்சு அந்த முதலாளியானவர் சம்பளம் கொடுத்து அவனுக்கு சௌரியங்களை பண்ணுறாரோ அதைப்போல் நம்ம புரிஞ்சுக்கணும் பிதாமகா பிதாமகான்னு இந்த படைப்பினுடைய தாத்தா முதல்ல அப்பா அம்மா தாத்தா சொல்கிறார் பொதுவாக இங்கே இந்த பருவ உலகம் அதற்கு நுண்ணுலகம் அதற்கும் அடுத்தபடியாக இருக்கிற கூடிய காரண உலகம்னு மூணு சொல்லுவோம் சூழப்பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சம்னு அந்த கோணத்தில் இங்கே சொல்லுகிறார் பிதாமகான்னு சொன்ன நம்ம காரணப்பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சூக்ம பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கு சாஸ்திரத்தில் நமக்கு நிறைய பரிச்சயங்கள்லாம் வேணும் இருந்தாலும் இந்த அளவில் சொல்லி இதை பூர்த்தி பண்ணுறேன் நான் இந்த பிரபஞ்சத்திற்கு தந்தையாகவும் தாயாகவும் வினைப்பயன்களை கொடுக்கக்கூடிய தலைவனாகவும் நான் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான சக்தியாகவும் அது மாத்திரமில்ல வேத்தியம் வேத்தியம்னா அறியப்பட வேண்டியது அது நானே வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டியது இந்த பிரபஞ்ச காரணமாகிய இறைவனைத்தான் பவித்ரம் அந்த இறைவனை அறிந்தால் நமக்கு மனதிற்கு தூய்மை ஏற்படுகிறது இந்த உயிர் புனிதம் அடைகிறது ஆகவே பவித்ரம் ஓங்காரகா இது ஒன்று பார்க்கணும் இறைவன் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம்னு விஷ்ணு சாஸ்திராமன் சொல்கிறது ஆகவே பவித்ரம் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துபவனாக இருக்கிறான் அந்த மெய்ப்பொருளை அறிந்தால் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது மனத்துக்கண் மாசு இல்லாதவர்கள் ஆகிறோம் அப்புறம் ஓங்காரஹா வேதங்களின் சாரமாக இருப்பது ஓம் என்னும் சொல் ஆ உ மா என்கின்ற மூன்று எழுத்துக்கள் இணைந்து ஓம் என்று ஆகிறது ஆக விழிப்பு கனவு உறக்கம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் இவைகளெல்லாம் சேர்ந்து ஓங்காரமாக சொல்லப்படுகிறது வேதங்களில் இந்த ஓங்காரத்தினுடைய விளக்கம் மிகவும் ஆழமானது ஆகவே ஓங்காரஸ்வரூபமாக இறைவனை தியானம் செய்ய வேண்டும் ரிக் சாம எஜுரேவ ச ரி என்றால் ரிக்வேதம் சாம என்றால் சாம வேதம் எஜுகு ந யஜுர்வேதம் ச என்பது அதருணவேதத்தை குறிக்கிறது ரிக் என்றால் கவிதை வடிவத்திலே இருக்கின்ற வேத மந்திரங்கள் கண்டு உணர்ந்து சொல்லப்பட்டவைகள் சாம என்பது இசை வடிவமான மந்திரங்கள் ருக்வேதத்தினுடைய மந்திரங்களை இசைத்தால் அது சாமவேதம் எனப்படுகிறது ஆக ரிக்வேத மந்திரங்கள் இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஸ்தோத்திரங்களை இயற்கை வடிவாக இருக்கின்ற இறைவனை இயற்கையை இயக்குகின்ற இயற்கையாக வெளிப்படுகின்ற இறைவனை போற்றுகின்ற பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் ரிக்வேதம் அதற்கு அந்த செய்யுள் இலக்கணங்களையெல்லாம் யாப்பு இலக்கணங்களை எல்லாம் அது பின்பற்றுகிறது எஜுர்வேதம் என்றால் உரை நடை வடிவமானது அது வேள்விகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உபதேசிக்கிறது சாமவேதம் ரிக்வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களை இசையோடு பாடுகிறது அதருணவேத மந்திரங்கள் எல்லாம் பல்வேறு விதமான வைத்திய முறைகளையும் நுண்மையான பல ஆற்றல்களை பற்றிய கருத்துக்களையும் தத்துவ விஷயங்களையும் மிகவும் ஆழமாக உபதேசிக்கிறது இவையெல்லாம் இறைவனுடைய மயமாக தியானம் பண்ண வேண்டும் என்பதுதான் இங்கே